வணக்கம் தினமர தொழிக்காக உங்கள் அளமீடு அதிக காய்ச்சல் இருக்கும் போது உதட்டின் மேல் புண் அல்லது கொப்பலம் ஏற்படும் அல்லவா அதை போக்க எளிய முறை பருப்பு கீரையை நன்றாக மைய அரைத்து அதனுடன் வெண்ணெய் கலந்து நன்றாக குழைத்து அதை உதட்டின் மேல் பூசி வந்தால் உதட்டின் மேல் உள்ள புன் கொப்பலம் எளிதில் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்